லட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தொழிக்காக உங்களால் மேலும் சிலருக்கு வந்து கால் வீக்கமா இருக்கும் தண்ணி சேர்ந்துட்டு அதை போக்க எளிய மருந்து சோம்பு பவுடர் அரை ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் கலந்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி அதை பருக்கிட்டு வந்தாங்கன்னா சிறுநீரை பெருக்கி கால் வீக்கத்தை போக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்